ஹதீஸ் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு அல்லாஹுவின் தூதர் செல்லல்ல அலகவில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் போதை தரும் ஒவ்வொரு பானமும் விளக்கப்பட்டதாகும் இதை ஆய்வில்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்